வந்து இந்த பசையோ பிராணஹாங்கிற இந்த சூழ்நிலை அதிகரணத்துக்கு வேற ஒரு விஷய வாக்கியத்தை இருக்கு இந்த இடத்துல இந்த பிராணசப்தினால பிரம்மத்தை வாங்கிக்கணுமா பிராணம் வாங்கிக்கணுமா ஆனா அந்த வாக்கியம் தெரியல அந்த வாக்கியத்துல சந்தேகமே வராது சந்தேகம் குருபக்ஷம் எதுவுமே ஒட்டாது அந்த வாக்கியத்துல விசாரம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை அதனால நான் சொன்ன வாக்கியம் தான் விசாரத்தில் விஷயமாக இருக்கிறோம்னு பாக்கியக்காரர் அந்த மதத்தை கண்டிக்கிறாங்க சரி விற்பாரர்கள் இந்த சூற்ற என்ன வியாசியானம் பண்ணியிருக்காரு அப்ப கேட்டது உதாரணம் பிராணபந்தனம் அப்படின்னா அவர் என்ன பண்ணும் இந்த பிராணச பிராணம் இரண்டாவது பிராணத்திற்கான இந்த பிராணசப்து அரசு என்ன வச்சுக்கலாம்னு பிராணனா பிரம்மமா அதே மாதிரி பிராணபந்தனம் சோமிய மனகான் சாந்தோபிகளை இல்ல பிராணசப்து என்ன அரசு பிராணனா இல்ல பிரம்மமா அப்படின்னு விசாரம் அகயவ இந்த அகயவ பிராணஹ அப்படிங்கிற இந்த தல்லிங்கம் பிரம்மலிங்கம் இருக்கிறதுனால இந்த பிராண சப்தத்துக்கு பிரம்ம முழு தான் அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு தப்புன்னு சொல்ல வரல பிராணம் இந்த ரெண்டாவது பிராணசப்தம் பிரம்மசா சொல்றது ஆச்சாரிய அதில் உள்ள விபத்து பற்றி கிடையாது அவர் விட்டுக்காரர்கள் சொன்னாத்த மாற்றி சொல்றாங்க நினைக்க கூடாது ஆணஸ்த பிராணங்கறதுல இரண்டாவது பிராண சப்தம் பிரம்மச குளிக்கிறது அப்படின்னு அவர் விசாரம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணினார் வாக்கத்துல இந்த பிராணகாங்கிற படம் பிரதான் பண்ணிணார் அந்த விஷயத்த தேவையில்லை அப்படின்னு இது வந்து சந்தேகமே வராது இந்த இடத்துல அதனால இந்த வாக்கத்தை கொடுத்து விசாரம் பண்ணி நீங்க நிர்மாணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அயுத்தம் சப்தசேதா பிரகரணாச்சம் அவ்வளவுதான் அந்த விஷய வாக்கியத்துல நீ சொன்ன அர்த்தம் தப்பு சொல்லல விஷய வாக்கியத்துல அந்த எடுத்துருக்காரு இந்த வாழ்க்கை விசாரம் போடுறது ஒண்ணுமே இல்லைங்க சந்தேகமே வராது ஏன்னா பிராணனுக்கு பிராணம்னு சொன்னா அந்த பிராணத்தேன்னு சொன்ன பிராணம் நமக்கு பிரசித்த பிராணம் பிரசித்த பிராணனுக்கும் பிராணமாக இருக்குதுன்னு அது அழகாட்டிலும் வேறானதாக தானே இருந்தாரணும் அப்படி இருக்கும்போது அந்த பிராணம் பிராணமான பிரம்மமான எப்படி சந்தேகம் வர வேண்டும் பிராணஸ்க பிராணம்னு ஸ்பஷ்டமா ரெண்டு பிராணசப்தம் இருக்கும்போது ரெண்டாவது பிராண சப்தத்தில் இது வந்து என்னென்ன சந்தேகம் வரது ஒரு இடம் இல்லை அதுதான் சப்தி பிராணத்தே சஷ்டந்தமாக ஒரு பதம் பிராணம்னு சொல்லி திடீர் தான் இன்னொரு படம் ரெண்டு இடத்துல சகிந்த பிராண படம் இந்த முக்கிய பிராணத்தை சொல்றது சந்தேகப்படலை தீர்மானமா இருக்கு அப்படின்னா அந்த பிராணனுக்கு பிராணமாக இருக்கக்கூடிய இன்னொன்னு எப்படி உங்களுக்கு அதே பிராணமாக இருக்க முடியும் அதுக்கு வேற இன்னொன்னா தானே இருந்தாங்கன்னா அதனால அங்க இருந்து சந்தேகம் பரமாத்மாவா பிராணம்னா சரி பிராணம் நினைஞ்சவங்க நான் இந்த இடத்துல சந்தேகப்படலாம் இங்க ஒரே ஒரு பிராணசத்தம் தானே இருக்கு அப்படின்னு இங்க வந்து பரமாத்மாவை சொல்லி சத்ரகிஷ்டா சோமயமா சர்வா பிரஜா சத்ரகிஷ்டா சொல்லி வைச்ச அந்த சத்து தான் எல்லாத்துக்கும் மூலமா இருந்து இந்த பிரஜைகளுக்கு அப்படின்னு சொல்லி வடிச்சு பிராண தந்தனம்னு சொன்னால் இந்த பிராணசப்தால சத்துதான் சிகிச்சை சத்துங்கிறது பரமாத்மாங்கிறது அந்த இருக்கு அதனால பரமாத்மா பிரகரணத்துல இந்த பிராணசப்தம் சொல்லியிருக்கிறதுனால இது பரமாத்மா படம் தான் பிரகடனத்தை வச்சுட்டு தீர்மானம் முன்னேறலாம் சில இடத்துல வேற சத்தம் இருந்தாலும் அதுக்கு இதுதான் அது கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த முன்னாடி சொல்லியிருக்கிறது என்ன எதை சொல்லிட்டு வர அப்படிங்கறது சத்த சேதத்தை குழப்பிக்க வேண்டிய விஷயமே இல்லை அவர் சத்தம் இருக்கு இது சத்தத்தினாலும் அது சொல்லியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுருக்கலாம் அதனால பிராணம்மனியம் அவசியம் இல்லை அதனால் இந்த ரெண்டு உதாரணம் அனுபவத்தை தேவத்திதான் இந்த பிது பிதாங்கிறது தேவத பிதாவா இல்ல தாத்தாவா அப்படின்னு எப்படி சந்தேகம் வருமானது தேவத பிதாவுக்கு பிதான்னு கிடையாது தீர்மானம் ஆயிடுச்சு இதுக்கு மேல பிதிசப்தந்தான பிரயோகம் பண்ணிருக்கேன் அதனால தேவத பிதாவாக இருக்குமோ இல்ல மா பா பிதாமகராக இருக்கும் சந்தேகம் இருக்கு பிரயோகே அந்நிதா சக்தி நிரதிஷ்டா அந்யா பிரதம நிரதிஷ்டா பிதும்பிதா இது தவத் பிரசா அன்புமே நி சித்தேதோ அதுக்கேணி உண்மைய பிரகாமிஷா நாமா தக்கணே நிர்ஷா இதுமேர் மாணத்தினோம்னா அது பிரக்கணே சொல்ல ஜோதிமாரே வசந்தே வசந்த ஜோதிஷா ஜோதிஷ் ஜோதிஷ்ம விஷயோத்த ஜோதிஷ் சோமம் பூர்ணமான நானதேயம் அதோட ஏகதேசம் ஜோதிஷங்கிறது ஜோதிஷ்னா என்ன அங்க ஜோதி இல்ல ஜோதிஷ்னு கதம் இருக்கு அதனால இதுல வேற யாருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த ஜோதிஷ் சோமத்தை தான் ஜோதிஷங்கிற கதத்தினா இருக்கு ஏகதீமசேனா அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் பரஸ்தர் பிரம்மண பிரகடணி பிராணபந்தம் சோம்யம்தான் அவகமே நம்மளுடைய ஒரு விசாரம் சொல்றது வராதே அப்பய அவிஷய நன்க உதாரணம் யுக்தம் இந்த உதாரணத்தை அப்ப அதனால நாங்க கொடுத்த இந்த உதாரணம் தான் சரியானது பிரஸ்தானே பிராணி சம்சய பூர்வபக்க நிர்ணயமாக இருக்கக்கூடிய பிராணம் இந்த பிராண இடத்துல சந்தேகம் வரலாம் வரலாம் இந்த வாழ்க்கை அந்த இடத்துல மனஹாங்கறது ஜீவனை சுற்றுறது மனச உபாதியாக கொண்டதுனால கொண்டவனான மனஹாங்கறது ஜீவாத்மாவை சுற்றுறது சுதர்த்திக்காரத்துல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்சு விடுறான் அதாவது பரமாத்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறான் அதனால அதனால வேற எதையுமே பாக்குறது பிராக்மே ஆத்மனா ஏகீபூதான் பண்ணு அதனால ஏகீபூதானா ஏகீபூதான்னு சித்திரத்தையும் போடுறதுல பூர்ணமா ஐக்கியம் கிடையாது கொஞ்சம் பேரம் இருக்கு ஆனா பேர தர்சனம் இல்லை அதனாலதான் அவன் வந்து எதையுமே தெரிஞ்சுக்கிடுதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாள் அதனால பரமாத்மாவால் கட்டப்பட்டவனாக அந்த ஜீவாத்மா இருக்கும் அந்த ஈலருக்கு அந்த பிராணகாங்கிறது பரமாத்மா மனஹாங்கிறது மனசு இல்லை மனஹாங்கிறது ஜீவன்